الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله المرسلين وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد احسبتم انما خلقنا عبثا وقال النبي صلى الله عليه وسلم من خاف الله خاف له كل شيء புகழ் அனைத்தும் அல்லாஜ் லஷா நபு தாலாவிற்கே உரித்தாக்கு எம்பெருமானார் சதல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் மீது அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவழைங்கள் தவற தாவழைங்கள் சுகதாக்கள் சுவாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவ்வாகுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவழ்த்துமாகுகள் கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அவ்வாகுவின் நல்லடியார்களே இன்றைய தலைப்பு அனுபவ சென்னல்கள் அன்பிற்குரியவர்களே அம்மா மீன் நல்லதியார்களே ஆற்றில ஒரு மண் தூண்டில் போடுகிறான் மண்புழுவை இணைத்து போடுகிறான் சிறிய மீன் தனக்கு உணவு கிடைத்திருக்கிறது என்று மண்புழுவை நோக்கி செல்கிறது பெரிய மீன் சொன்னதாம் வேண்டாம் வேண்டாம் உணவு என்று நினைத்து நீ பக்கத்திலே போகாதே நீ அதனை சாப்பிட ஆரம்பித்தால் உள்ளே ஒரு முள் இருக்கும் அந்த முள்ளால் நீ குத்தப்படுவாய் மேலே ஒரு மனிதன் ஒருவன் இருக்கிறான் மனிதன் என்று ஒருவன் இருக்கிறான் மோசமான ஆணை மேலே இருக்கிறான் அவன் உன்னை பிடித்து தரையிலே போட்டு அடித்து தண்ணீரிலே இலகுவான தண்ணீரிலே வாழுகிற மீன் என்றால் நாம் பார்க்க மாட்டான் தண்ணீரிலே போட்டு அடித்து தனியாக ஒருவன் இருக்கிறான் அவனிடத்திலே அஞ்சோ பச்சோ கொடுத்தான் உன்னை உரசி கொடுப்பான் சாம்பலை போட்டு நர நர என்று உரசி துண்டு துண்டாக போட்டு வெட்டி போட்டு உன்னை சாப்பிட்டு விடுவான் உன்னை குட்டி மீன் சொன்னதா இதெல்லாம் நடக்கப் போகிறதா என்ன சொல்கிறான் மனிதன் என்று ஒருவன் அவன் சாம்பலிலே போட்டு உரசுவானாம் அவன் சாப்பிட்டு விடுவானாம் என்ன கதை சொல்கிறாயா என்று அந்த பெரிய மீனின் பேச்சை கேட்கவில்லை அதன் வினைவு சாப்பிட்டது மேலே சென்றது பார்த்தால் சொன்னதை போட்டிருக்கிறது அனுபவப்பட்டவர்கள் வாழ்க்கையிலே பெரியவர்கள் வாழ்ந்து காட்டியவர்கள் அவர்கள் காட்டிய வழிகை யார் எடுத்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு வெட்டி ஒன்று இந்த அடிப்படையிலே பூமான் விகல் கோமான் செல்லவாகும் அனைவ செல்லம் அவர்கள் வறுமைக்கு சென்று வல்லோ நல்லாகவை பார்த்து சொர்க்கத்தை பார்த்து நரகத்தை பார்த்து அனைத்தையும் பார்த்து வந்து பெருமானால் செல்லல்வாகும் அனைவ செல்லப்பட்டவர்கள் ஒரு தீர்வு இந்த சமுதாயத்திற்கு சொல்லுகிறார்கள் உலகத்திலே எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது பாவத்தை அகற்றுவதற்காக பல சட்டங்கள் இயற்றப்படுகிறது அந்த சட்ட பாவத்தை தடுத்ததா உலகத்தில் எத்தனை வகையான தவறுகள் நடக்கிறது தவறுகள் என்று ஒரு பட்டியல் போட்டார் பல்லாயிரம் தவறுகள் மோசடி எடுத்துக்கிட்டாக்க அதுல பல வகையான மோசடி முத்திரைத்தால் மோசடியிலிருந்து தொடங்கி பார்த்தோம் என்றால் பல வகையான ஏமாற்று வேலைகள் லெஞ்ச வட்டி வகைராக்கள் இப்படி ஏராளமான தவறுகள் இத்தனை தவறுகளையும் சமுதாயத்திலிருந்து ஒழிப்பதற்கு பெருமானார் செல்லல்லாஹு வழிபெல்லாம் கையாண்டே ஒரே வழி வறுமைக்கு சென்ற நபிகள் பெருமானார் ஞாயிறுக்கு சென்ற அல்லாகுவையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்த பெருமானார் சொன்ன ஒரே வார்த்தை அல்லாகுவை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் இதுதான் இவர்களின் அனுபவ பாடம் இறைவன் ஒருவனை பயப்பட ஆரம்பித்து விட்டான் உலகத்தில் எந்த பாவமே நடக்க பத்தாண்டு காலம் மதினாவிலே வாழ்ந்தார்களே அன்றைக்கு எந்த காவல்துறை இருந்தது அங்கே நடந்த பாவங்கள் பத்தாண்டு காலத்திலே ஒன்று இரண்டு என்றுதான் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் குமார் நபிகள் குமார் சல்லா கொலைவசலம் அம்மாவுவினுடைய பயத்தை உள்ளத்தில் விதைத்தார்கள் இன்றைக்கு அல்லாஹு பயம் இல்லை அதனால் பாவங்கள் மழிந்து காணப்படுகிறது வீட்டிலிருந்து நாடு வரை உலகம் முழுக்க பாவங்களாகவே நிறைந்து கிடக்கிறதை பாவ கடலில் வாழ்கிறோமே இதிலிருந்து நீங்குவதற்கு என்ன வழி பெருமானால் அந்த அனுபவசாலி காட்டிய ஒரே வழி அவ்வாஹுவை ஏற்படுதல் சியாபுத்தீன் பகாவுத்தீன் இரண்டு பேர்கள் இருந்தார்கள் சியாபுத்தீன் ஷேக் பகாவுத்தீன் அவர்களின் மாணவர் மூன்றே மூன்று நாட்கள் ஷேகோடு தொடர்பு கொள்கிறார் ஆசிரியரோடு தொடர்பு கொள்கிறார் முறீது கொடுத்து விடுகிறார்கள் மூன்று நாளிலே ஒரு சேகத்தன்னுடைய சிஷியருக்கு முறீது கொடுத்ததாக வரலாறே இல்லை பல வருடங்கள் காத்திருக்க வேண்டும் காத்திருந்து காத்திருந்து பணிவிடை செய்து பணிவிடை செய்து அதற்கு பிறகுதான் சேகமார்கள் முரிந்து கொடுப்பார்கள் ஆனா மூன்றே நாள் மற்றவர்களுக்கெல்லாம் வியப்பாக இருக்கிறது என்ன மூன்று நாட்களில் முரிதா எல்லோரும் கேட்கவும் ஆரம்பித்து விட்டார்கள் நாங்களெல்லாம் வந்து பத்து வருஷம் ஆச்சு எங்களுக்கெல்லாம் கொடுக்காத உறுதி மூன்று நாட்களில் பாகூதியனுக்கு வளர்கிறீர்களே எங்களால் சேகனர்கள் என்றைக்குமே சொல்லி புரிய வைப்பதில்லை வழிமார்கள் செயல் மூலமாகத்தான் காட்டுவார்கள் கோழி குஞ்சுகளை கொடுத்து யாருக்குமே தெரியாம போய் அறுத்துட்டு வாங்க என்று சொன்ன உடனே பத்து இருந்தாலே எட்டு வருஷம் இருந்தாலே எல்லாம் போய் அறுத்துட்டு வந்தேன் வந்து கொடுத்தாச்சு பகாவத்தின் ரத்து விவாதித்தலா அழுது கொண்டே வந்தார்களாம் அழுது கொண்டே வந்தார்களாம் நான் எங்கு போனாலும் அல்லாஹ் பார்க்கிறானே நான் எங்கு போனாலும் தப்புல அரமின் என்னை பார்க்கிறானே யாருமே பார்க்காத இடம் எனக்கு கிடைக்கவில்லை அதனால் நான் அறுக்க முடியவில்லை கொண்டு வந்திருக்கிறேன் சொன்னார்களாம் இதனால்தான் உறுதி கொடுத்து அல்லாது பார்க்கிறான் என்ற எண்ணம் வந்துவிட்டால் தவறுகள் கவுசல் ஆல மகேதின் அப்துல் காலிம் ஜீனானி தங்கசல்லா சொல்லப்படவில் ஒரு சிறுவனை பார்த்து எப்பொழுதுமே சந்தோஷப்படுவார்களா அந்த சிறுவனை பார்த்துட்டாலே இவங்க ஆனந்த ஆயிடுவார் என்ன காரணம் என்று சிசியர்கள் கேட்கிற பொழுது சொன்னார்கள் தகப்பனாரோடு இவர் சென்று கொண்டிருந்தார் செல்லுகிற பொழுது ஒரு இனபு தோட்டம் திராட்சை தோட்டம் இருந்தது தகப்பனார் அந்த தோட்டத்தில் பழத்தை கடுமையான பசி பழத்தை பறிப்பதற்காக கையை எட்டி நீட்டி பழத்தை பறிக்கப் போகிற பொழுது முதலாளி பார்க்கிறோம் அப்படின்னு தான் பையன் முதலாளி பார்க்கிறான்னு உன்ன போன கை தற்க உள்ளே வந்துவிடுகிறது பாப்பா கேட்கிறாரு எங்கப்பா எங்கப்பா என்று கேட்கிற பொழுது முதலாளி என்று சொன்னது நான் இறைவனின் சொன்ன தோட்டத்தின் முதலாளி இல்லை என்றால் பிரபுலானவன் பார்க்கிறான் என்ற உணர்வு பாப்பா உங்களுக்கு வர வேண்டாமா அதைத்தான் உங்களுக்கு உணர்த்தினேன் இந்த சிறுவனை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு அந்த தோட்டத்தை நினைத்து வந்துவிடும் அதனால்தான் நான் இவனை பார்த்து ரசிக்கிறேன் சிறு வயதிலேயே ரப்புலானமீனை உள்ளத்திற்குள்ளே கொண்டு வந்த சிறுவன் இந்த சிறுவன் என்று கௌசுலம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அன்றுக்குரியவர்களை எண்ணி பார்த்தவர்கள் அந்த அல்லாஹினுடைய பயம் நமக்கு வந்திருக்கிறதா ஐநம்மா ஐ நம்மா என்று தனி அறையிலே அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்களே அப்துல்லாஹிமின் உணர் என்னா உத்தாரா தனி அறையில் உகண்டார ஒரே புலகாத்திரம் அடைவார்களா எங்க அல்ல எங்க அல்ல எங்க கேட்பார்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்கிற பொழுது அப்துல்லா சொல்லுகிற வார்த்தை நான் பயணத்திலே சென்று கொண்டிருந்தேன் இடையனை சந்தித்தேன் நாங்கள் ஒரு குழுவாக சென்றோம் கடுமையான பசியாக இருந்தது அந்த இடையிடத்தில் போய் கேட்டோம் எங்களுக்கு ஏதாவது ஆடு கிடைக்குமா என்று கேட்கிற பொழுது ஆடு எனக்கு சொந்தமில்லை அந்த இடையின் சொன்னால் ஆடு எங்களுக்கு சொந்தமில்லை யஜமானனுக்கு சொந்தம் உடனே நான் அவன் இடத்தில் இத்தனை ஆடுகள் ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருக்கிறது ஒரு ஆட்டை கொடுத்தால் உன்னுடைய தெரியாமலே எனக்கு கொடுத்து விடலாமே நாங்கள் பணம் கொடுத்து விடுகிறோம் விருந்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்து விடுகிறோம் சிரித்து விட்டு ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய முதலாளியை ஏமாற்றிவிடலாம் எங்கே இருக்கிறான் என்னை பார்த்துக் கொண்டே இருக்கிறானே நான் எப்படி ஏமாற்றுவது அந்த இடை என்று சொன்ன வார்த்தை பாறைவன பகுதியிலே தனிமையில் இருக்கிற இடை என்று சொன்ன வார்த்தை என்னுடைய உள்ளத்தை அதிரவைக்கிறது என்றார்கள் இன்றைக்கு அல்லாவுக்கெல்லாம் துள்ளா போடுற காலம் எண்ணி பார்க்கிறோம் அல்லாஹுமே மனதில் கொண்டு வந்தோமா அபுத்தாலாவின் வரலாறுகளில் பாருங்கள் சக்கராத்தினுடைய நேரம் மரண வேலை வருகிறது உலகத்தில் எல்லோருமே மூத்தாகும் தான் மரண வேலை வருகிறது ஈருலக சக்கரவர்த்தியினுடைய சக்கரவர்த்தியினுடைய இரண்டாவது சொல்லப்பட்டி தேடுகிறார்கள் உமரலி எல்லா என்னை கட்டளிலே போட வேண்டாம் கீழே என்னை கிடத்தாட்டுங்கள் வெறும் தரையிலே கிடத்தாட்டுங்கள் உமர் தகுதியில்லை பாயிலை கூட என்னை போட வேண்டாம் கீழ கிடத்தாட்டுங்கள் என்று உமர்த்தா சொல்லுகிறார்கள் ார்கள்த்தேன் என்று சொன்ன வார்த்தை நான் நல்லவராக இருந்தால் நான் நல்லவராக இருந்தால் என்னை விடுங்கள் நான் அடக்கம் செய்து விடுங்கள் என்ற சீக்கிரம் சந்தித்து விடுவேன் அதே நேரத்தில் நான் கெட்டவனாக இருந்தால் இந்த கெட்டவனை நீங்கள் ஏன் சுமந்து கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் ஏன் சுமந்து கொண்டிருக்க வேண்டும் சீக்கிரம் கொண்டு போய் என்று சொல்லுகிறார்களே உமரே பாரூக் கூட ரூல் ஆலமியினுடைய பயம் உள்ளத்திலே ஊடுருவி போயிருந்தது அந்த பயம் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே வந்துவிட்டால் ஒவ்வொருவரின் உள்ளத்திலே வந்துவிட்டால் தவறுகள் நடக்காது இதைத்தான் பெருமானார் செல்லா செல்லம் இந்த சமுதாயத்திற்கு கருத்திருக்கிறார் செல்லம் சென்று வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாக்கு சென்று வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாளை மறுமை நாளை இலேசா கேள்வி கணக்கு கேட்கும் நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது ரபுலாலின் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளிடத்திலும் கேள்வி கேட்பான் ஆடு மாடு எறும்புகளுக்கு கூட ஒன்று இன்னொன்றோடு சண்டையிட்டால் அதை பற்றி ரபுல் ஆலமின் கேள்வி கணக்கு கேட்பான் கேட்டுவிட்டு பெருமானாக செல்லும் இந்த அதிசை நீங்கள் கொஞ்சம் புரட்டி பாருங்கள் எல்லா அதிச நோக்களிலும் இருக்கிறதே பெருமானாரால் இந்த அதிசி சொல்ல முடியாது சொல்ல முடியாது பெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களுக்கும் கேள்வி கிடக்கும் நபிமார்கள் பாவமே அறியாதவர்கள் எல்லா பாவங்களும் அன்னிக்கப்பட்டவர்கள் சலாத்தி கேள்வி எனக்குக்காக கபுலால அழைக்கிற பொழுது ஊத்துவார்களாம் அதவளை சலாத்து வசலாம் நம்முடைய முன்னால் போய் கணக்கு கொடுக்க முடியும் தடுத்து அந்த கணியை சாப்பிட்டு விட்டேனே அந்த கணியை சாப்பிட்டு விட்டேனே நான் தடுத்ததை நீ ஏன் சாப்பிட்டாய் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்று தயங்கிக் கொண்டு நடுங்கிக் கொண்டிருப்பார்கள் நுகல்கலாக்கு வசலாம் அன்னவர்களை நான் குடும்பத்தைச் சார்ந்தவன் செல்லுகிறான் அழியட்டும் நினைக்கிறா இவனும் அழிய வேண்டும் என்று சொல்லுகிறான் அல்லாவை நான் பேச வைத்து விட்டேனே அதை நினைக்கிற பொழுது அல்லா கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது மக்களுக்கு ஒரு நாயம் உன்னுடைய ஒரு நாயமா என்று கேட்டுவிட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்று அவர்கள் வேறு ஒருவருத்து போயிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் இப்ராஹிம் அலகி சலாத் அன்னவர்களை அல்லா கேள்வி கணக்குக்காக கடியுள்ளா இப்ராஹிம் அலகி கேள்வி கணக்குக்காக ரகுல் ஆலமின் அனைப்பான் நாளை மறுமை நாளையிலே அவர்களுக்கு உலகத்திலே வாழுகிற பொழுது நான் மூன்று போய் சொல்லி து வாழ்க்கையிலே அது பொய் கூட இல்ல தௌரியார்கள் பார்ப்பதற்கு பொய்யை போட்டிருக்கும் ஆனால் உண்மையில் பொய்யல்ல இதை நான் சொல்லிவிட்டேன் இதனால் ரகுல் ஆலமின் பிடித்து விட்டால் நான் என்ன செய்வது என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்நாள் முழுவதும் பொய் இருக்கிற நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டமா நாளை யௌமுல் ஹிساب மறுமை நாள் ஒன்று இருக்கிறது கேள்வி எனக்குண்ட் இருக்கிறது அதி ரபுல் ஆலமீன் ளிடத்திலே எப்படி கடக்கு தீர்க்க போகிறோம் என்ற சிந்தனையும் எண்ணமும் நம் ளிடத்திலே வந்ததா எண்ணி பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பு கூடியவர்களே ஈஸா அலா நபியினா আলাইஹிஸ்ஸலாம் அந்தவர்கள் அழைக்கப்படுவார்கள் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் மறுபோதே அழிச்சிட்டு வருவாங்கலாம் காலெல்லாம் நஞ்சி போய் இருக்குமா அதெல்லாம் நஞ்சி அல்லாஹ் கேக்குற வார்த்தை என்ன தெரியுமா அன் த குல்தை யாம் ஈஸா அன் த குல்தை நீதான் சொன்னாயா இத்தகைய நீ ஈராக நிகின்றோன் இல்லா என்னையும் என்னுடைய தாயாரையும் நீ கடவுளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நீதான் சொன்னாயா ஈசா என்னையும் என் தாயார் வரியத்தையும் கடவுளாக ஆக்கி வழங்குங்கள் என்று நீதான் சொன்னாயா என்று அல்ல கேட்ட எப்படி இருக்கோ கேள்விகளம் அவர்களும் அழைக்கப்படுவார்கள் சென்றவுடனே விழுந்து விடுவார்கள் அருளுக்கு என்னால் நன்றி செலுத்த முடியாது கேட்கிறேன் என்னுடைய உம்மத்தை எனக்கு மட்டுமல்ல என்னுடைய உம்மத்தின் பாவத்தை மன்னித்து விடைய உம்மத்தின் பாவத்தை மன்னித்து விடப்பே என் பாவத்தை மன்னித்து விடா அவர்கள் செய்த தீமைக்காக நீ பிடித்து விடாக என்று அங்கேயும் சபாத்தை செய்வார்கள் கேள்வி எனக்கு கேட்கிறேன் அந்த நாணயிலே எல்லா அபிமாரிகளும் பயந்து கொண்டிருக்கிற பொழுது பெருமானாக செல்லும் உமத்திற்காக கேட்பார்கள் என்று வரலாறு சொல்கிறது கேள்வி எல்லாம் முடிந்ததற்கு பிறகு முதல் முதலில் கேள்வி கேட்கப்படக்கூடிய நீங்கள் புரட்டினால் எல்லோரோடும் கடினமாக நடந்து கொண்ட அந்த அப்புல் ஆலமின் அடி எல்லாவிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கிற பொழுது மட்டும் சிரித்துக் கொண்டே கேட்பார்கள் சிரித்துக்கொண்டே கேட்பாளாம். கேட்பானா அதிசய பெருமானா செதல்லா பரிமசனம் சொல்லி சிரித்துக்கொண்டே சிரித்துக் கொண்டே என்னுடைய அபி பெருமானா சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் எல்லோருக்கும் ஒரு பார்வை அல்லாஹு பார்ப்பான் ஆனால் அல்லாஹ் தனியாக பார்ப்பான் என்று பெருமானா செல்ல செல்வம் சொல்லுகிறார்கள் ஆனால் அம்புபக்கர் அடி அல்லா கேள்வி கிடைக்குன்னு அழைக்கும் போது ஆடி போயிடுவாங்க அல்லா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க யார் பதில் சொல்ல முடியும் யார் பதில் சொல்ல முடியும் என்ன பதில் சொல்ல முடியும் என் <Sessly> உயிரை ஒரு அமீவுக்காக எந்த நேரத்திலும் என்னுடைய உயிரை கொடுக்க காத்திருந்தேன் யார் அல்லா அல்லா என்ற ஷாகபுத்தாரா கூட ஆந்திரம் அடைவான் இந்த நேரத்திலே தான் பெருமானா சதம்பா அறிவு செலவன் அவர்கள் சொல்லுவார்கள் எல்லோருக்கும் நான் அவர்கள் உலகத்திலே செய்த நன்மாராயங்களுக்கு பிரதிபலன் செய்துவிட்டேன் அவ்வகரே உங்களுக்கு மட்டும் உலகத்திலே என்னால் பிரதிபலன் செய்ய முடியவில்லை அதை இப்பொழுது செய்து கொள்கிறேன் என்று பெருமானார் செல்லவ செல்லம் அவ்வப்பிரியல்ல சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதுக்கு பிறகு உமரலியல் லாபத்தாளாவ அல்லா கேள்வி கணக்காக அனுப்புவான் உமரழியல்லாபுத்தாளா உலகத்திலே வாடுகிற பொழுது சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் பயங்கர விடுக்கோடும் வாழ்ந்து கொண்டிருந்தேன் உமரே அந்த விடுக்கெல்லாம் செல்லாது அவர்கள் நடுங்கி போய் வருகிறார்கள் அதே நேரத்தில் வாடுகிற பொழுது நட்சத்திரங்களை விட அதிகமாக நன்மை செய்தவர் இவர் இவர்களுக்கு சொர்க்கத்தை கொடு என்று பெருமானா சொல்ல அவர்களுக்கும் கேள்விகளுக்கு லேசாகும் மூன்றாவதாக உஸ்மான் பெருமானதுவா பெயம் நாயகத்தினுடைய வீட்டிலே ஒன்பது மனைவிமார்கள் பெருமானாரோடு ஒன்றாக இருந்தார்கள் அலி எல்லாம் முன்னால் வபாத்தாகிவிட்டார்கள் ஜெயினு ஹுசைமார் அலி எல்லாம் வபாத்தாகிவிட்டார்கள் பதினோரு மனைவியிலே இரண்டு மனைவிகள் வப்பாத்தாகிறார்கள் மிச்சம் ஒன்பது மனைவிமார்கள் பெருமானார் சல்லாஹி சொல்லத்தோடு வாழுகிறார்கள் ஒன்பது மனைவியின் வீட்டிலும் ஒன்றுமில்லை பெருநாள் அன்றே ஏழைகள் எல்லாம் எளியவர்கள் எல்லாம் எத்தீம்கள் எல்லாம் பெருநாள் தொழுகை முடிந்தவுடன் பெருமானாரின் மனைவிமார்களை சந்திப்பார்கள் நாயகத்தை சந்திப்பார்கள் அன்பளிப்புகளை பெற்று வருவார்கள் இது ஒரு ஆண்டு பெருமானாரிடத்தில் எதுவுமே இல்லை பெருமானார் தொடுகைக்கு வந்துவிடுகிறார்கள் இந்த செய்தியை அறிந்து கொண்ட உஸ்மானிய கணி ரலியல்லாவுத்தரா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒட்டகை நிறைய சடக்கு அனுப்பினார்களாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒட்டகை நிறைய சடக்கு அனுப்புகிறார்கள் பெருமானார் செல்லம் பாபி செல்லம் வீட்டுக்கு கவலையோடு வருகிறார்கள் ஏழைகளுக்கு கொடுக்க ஒன்றுமில்லையே என்ற கவலையோடு பெருமானார் சரக்குகள் பணியுமார்கள் அத்தனை ஏழைகளுக்கும் அள்ளி கொடுக்கிறார்கள் கொடுத்தது என்று தங்கினவி தாகாடவி செல்லா அலைவசம் கேட்கிற பொழுதி சொன்னார்கள் என்பவர்கள் தான் இதை கொடுத்து விட்டு அப்பொழுதே பெருமானார் என்று பெருமானார் நினைவூட்டுவான உங்களுக்காக உனக்கு கேள்வி கணக்கில் சென்று கேட்பான் அதற்கு பிறகு கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்லுகிற எழுபதாயிரம் பேர் எங்கே என்று ரகுல் ஆளுமையை அழைப்பான் கேள்வி இல்லாமல் இந்த உமத்தில் இருந்து எழுபதாயிரம் பேர்களை ரகுள் ஆளுமையின் தேர்ந்தெடுக்கிறான் உக்காசாரளி எல்லாம் இடத்திலே பெருமானார் இதை சொல்லுவார்கள் வாடுகிற காலத்திலே அல்லது எழுபதாயிரம் பேர்களுக்கு கேள்வி எனக்கு கேட்க என்று சொல்லும் போது உடனே உக்காசாரளி அல்ல நாயகமே அந்த எழுபதாயிரத்துல நானுத்திலா இருக்கணும் நாயகமே என்று சொல்ல பெருமானார் நீயும் அதில் இருப்பாய் அடுத்த சனாதி கேட்கிறாங்க நாயகமே எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்கிற பொழுது சபக்க கவிக்காஷா உக்காஷா முந்திக்கொண்டார் உக்காஷா முந்திக்கொண்டார் இந்த எழுபதாயிரம் வீர்களுக்கும் கேள்வி கணக்கு இல்லாமல் இவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்று பெருமானா சதல்லா செல்லம் சொல்லிவிட்டு என்னுடைய உமத்துமார்களே அல்லா ஜெயசானு கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பித்து விட்டார் அவனுக்கு நரக உறுதியா என்று பெருமானா குளம்புகிறார்கள் அந்த கேள்வி யார் தப்பிப்பார்கள் உலகத்திலே வாழுகிற பொழுது அன்மாவிலுடைய பயத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்கள் தப்பிப்பார்கள் என்றார்கள் பெருமாநா சல்லா வளைவசலமன் அவர்கள் ஆக நாளை வறுமை கேள்வி கணக்கு இருக்கிறது அந்த கேள்வி கணக்கிலிருந்து தப்பிப்பதற்கு வழியும் அம்மாஹுவினுடைய பயம் என்றார்கள் உலகத்திலே தீமைகளில் தவிர்வதற்கான வழியும் அம்மாவினுடைய பயம் என்று அனுபவம் அனுபவ பாடம் ஒன்றை பெருமானார் வழிகள் நடத்துகிறார்களே என்று கன்புக்குரியவர்களே எத்தனை பேர்கள் எண்ணி பார்க்கிறோம் அந்த அல்லாஹுடையிருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும் உமர்மின் அப்துல் அஜீஸ் ரஹத்து அவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் பாருங்கள் ஒரு பெண்மணி உமர்மின் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாவிடத்திலே வருவார் வந்து சொல்லுகிறார் எங்க உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஏதாவது வச்சிருக்கலாமே மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் தலைவர்களை பிள்ளைகளுக்கு ஆரம்பித்து விடுகிறது உடனே சொன்னார்கள் நாளை மறுமை நாளையிலே என்னுடைய பிள்ளைகளுக்கு அரசாங்க சொத்தை இப்படித்தே ஆகும் நான் ஆளாகி விடுவேன் என்னை பாதுபாத்து வைத்திருக்கிறது என்றார்கள் அப்துல் அஜீஸ் ரமத்து என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு நிறுத்தவில்லை பெருமானா செல்லவன் அவர்கள் இந்த உலகத்திலே வாடுகிற பொழுதும் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுதும் ஒரு மனிதன் பாவம் செய்தால் அதற்குரிய தண்டனையை அல்லாஹ் கொடுக்கிறார் அனுபவ பாடத்தை பெருமானார் சொல்லுகிறார்கள் மருமையிலையும் அல்லாஹ்தாலா தண்டனையை கொடுக்கிறார் என்ன பாவத்திற்கு என்ன தண்டனை கொடுக்கிறார் என்பதையெல்லாம் பெருமானார் அவர்கள் விழாவாரியாக விளக்கிக் கொடுக்கிறார்கள் இந்த உலகத்தில ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டால் அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா பத்து வகையான தண்டனைகளை அல்லாஹ் கொடுக்கிறார் இல்மிலிருந்து முதலிலே மகுருமாகி விடுவான் இல்மு எலும் எலும் என்று சொன்னார் கற்றதின்படி அமல் செய்தால்தான் அதற்கு பேர் எல் கற்றதின்படி ஒருவர் அமல் செய்யல தெரிந்து கொண்டே போகிறார் அமல் இல்லை இதற்கு பேர் மழும் என்று சொல்லுவார்கள் கல்வி என்று சொல்ல முடியாது எல் என்று சொல்ல முடியாது உதாரணம் சொல்வதாக இருந்தால் சிகரெட்டு குடிப்பாங்க இந்த சிகரெட்டை நீங்கள் பறக்கலாம் குடிக்கிற ஆளே து குடிக்கூடாது மகனே மகனுக்கு சொல்லுவார் இதை குடிக்கக்கூடாது மகனே இதில் ஆபத்திருக்கு மகனே அதே நேரத்தில் அந்த சிகரெட்லேயே எழுதியிருக்கோம் இந்த சிகரெட்டை பிகை அது உடல் நலனுக்கு கெழுதி என்று எழுதியிருக்கோ ஆனால் விட மாட்டான் குடிக்க வேண்டாம் என்று மகனை தடுப்பவர் இவர் அமல் செய்ய முடியாது தெரிகிறதே அமல் செய்ய முடியவில்லை ஏன் கதமன் மீதும் கேள்வியின் மீதும் காதின் மீதும் அல்லாஹு தலா உள்ளத்தின் மீதும் முத்திரை இட்டு விட்டான் இது மாதிரி நிறைய பாவங்களை நான் பார்க்க முடிகிறது இதை உடனும் நான் நினைக்கிறேன் ஆனா என்னால விட முடியல அப்படின்னா எல்மில் இருந்து அவர் மகுருமாகிறார் பாவங்கள் அதிகமாகிற பொழுது ஒரு மனிதனுக்கு எல்மு கிடைக்காது மாலிக் அகமதுல்லாஹி தால அலை இமாமு ஷாஃபிர் பார்க்கிறார்கள் ரெண்டு பேரும் பெரிய வள்ளல் இமாம் ஷாஃபி இமாம் மாலிக் பெரிய மகான்கள் பாடம் நடத்துகிற பொழுது ஒரு மனிதர் உள்ளே வருகிறார் இமாம் ஷாஃபி அகமதுல்லாஹி தால அலை அந்த மனிதரை பார்த்து சொல்கிறார்கள் இவரை பார்த்தாக்க ஆசாரிமான் தெரியுதுன்னு அமத்துள்ளா உடனே மாணிக்கர் அமத்துள்ளா கிட்ட அந்த மனிதரை பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு சொன்னார்கள் நடைய பார்த்துட்டு சொன்னாங்க இவர் இரும்பு வியாபாரி மாறி தெரியுது அவங்க பார்த்தக்கா ஆசாரி மர வியாபாரி மாறின்னு சொல்றாங்க ஷாபி இவர் பார்த்தா இரும்பு வியாபாரி மாறின்னு சொல்றாங்க சரி கூப்பிட்டே கேட்டலாமே என்று சொல்லி அழைத்து நீங்க என்னங்க வியாபாரம் பண்றீங்க என்று கேட்கிற பொழுது முதல்ல நான் இரும்பு வியாபாரம் பண்ணுனேன் இப்ப மர வியாபாரம் பண்றேன் முதல்ல இரும்பு வியாபாரம் பண்ண இப்ப மறை வியாபாரம் பண்றேன் இவ்வளவு கல்வி ஞானம் ஒரு மனிதனை பார்த்த அவர் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிற கல்வி ஞானம் படித்த இந்த இரண்டு பேர்களும் பேசுகிற பொழுது இமா மாலிக் ரஹமத்துல்லா தன்னுடைய மாணவர் ஷாஃபியை பார்த்து சொன்ன வார்த்தை அல்லா உன்னுடைய கல்விலே நூரை நிரப்பியிருக்கிறான் கல்வி என்ற நூரை அல்லாஹ் நிரப்பியிருக்கிறான் நீ பாவம் செய்து அந்த நூரை இருளாக மாற்றிவிடாதே என்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா தலாவை பார்த்து அல்லாஹு தலா கல்வி என்று நூரை கொடுக்கிற மாற்றிவிடும் அதிகமாக உணவு கிடைக்க வரலாறு ஒன்று ரிவாயத்து செய்யப்படுகிறது அதேச நூட்களில் பெருமான செலல்லா வலிவே செல்லம் இடத்திலே ஒரு நாள் திடீர் என்று உபகிமன் காவிரி எல்லா வருகிறார்கள் நாயகமே ஒரு ஆச்சரியம் நடந்தது நாயகமே என்று சொல்கிறார்கள் உபயுமனு காவிரடி என்ன என்று பெருமானார் கேட்கிற பொழுது நாயகமே கடுமையான கஷ்டத்தில் இருந்தே அல்லாகவே என்னுடைய கஷ்டத்தை நீக்கடாத அல்லாட்டை கேட்டுட்டு இருந்தேன் ஒரு எளி நாயகமே ஒரு எழி துவாரத்திலிருந்து ஒன்றிலிருந்து ஒவ்வொரு திருகமாக எடுத்து வந்து போட்டது நாயகமே பதினெட்டு திருகம் எனக்கு எழி கொடுத்திருக்கிறது நாயகமே எழி கொடுத்திருக்கிறது நாயகமே என்று பெருமானா செல்லா வலிவே செலம் இடத்திலே சொல்ல வழியாக கூட கொடுத்து விடுவான் அதே நேரத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பித்தார் வழியாகவே எடுத்துக் கொள்வான் நிறைய பாவங்கள் அல்ல வச்சிருக்கிறார் ஒருவரை பற்றி சென்ற சொன்னார்கள் ஐம்பது வயதை கடந்து தினமும் வருகிறார் இன்டர்நெட் சென்றிருக்கு தினமும் வருகிறார் தினமும் முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் கொடுக்கிறார் பார்க்க கூடாததை பார்த்து விட்டு செல்கிறார் அவர் பணத்தை அல்லாத எப்படி எல்லாம் போக்குகிறார் அன்புக்குரியவர்களே அலாலாக இருந்தவர்களுக்கு எலியின் வழியாக பணம் கொடுக்கிற புலமே அராமை செய்கிற பொழுது எளியின் வழியாகவே எடுத்துக் கொள்கிறார் மூன்றாவதாக அல்ல உலகத்திலே கொடுக்கிற தண்டனை அல்லாஹத்தை போக்கிவிடுவான் ஒரு மனுஷன் பக்கத்திலேயே இருப்பான் தொழுகிற பள்ளிக்கு அருகிலேயே குடியிருப்பார் தொழுகிற வாய்ப்பு இருக்கார் இங்கு அல்லாஹு இவ்வளவு வேர்களை அமர வைத்திருக்கிறார் என்றால் சொல்ல வைத்தும் கேட்க வைத்தும் இருக்கிறார் என்றால் ரபுலாரவின் செய்த பெருங்க கிருமை இல்லையா உள்ளத்திலே முத்துரையிட்டு விடுவான் அல்லாவிட்டாரிய வெறுப்பு ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் நல்லதை கண்ணிலே கூட காட்ட மாட்டார்களார் இது பாவத்திலே மூன்றாவது நிகழ்வு என்றார்கள் பெருமானா நான்காவதாக பெருமானா சலல்லாசலம் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவார்கள் ஒரு வடிதில் பாவம் செய்ய ஆரம்பிக்கிற பொழுது சுகூனை போக்கிவிடுவான் நல்லடியார்களுடைய தொடர்பை அல்லாஹ் தூரமாக்கி விடுவான் நல்லவர்களே கிடைக்க மாட்டார்கள் ஒரு காலம் இருந்தது எல்லோரும் நல்லவர்களாக இருந்தார்கள் எங்க பார்த்தாலும் வழியுள்ளாக்களாக இருந்தார்கள் யாரிடத்திலே துவா கேட்டாலும் உடனே துவாங்க இருக்கப்படும் இன்றைக்கு நல்லவர்களை பார்ப்பதற்கு அரிதாக இருக்கிறது தேடிகளாலும் கிடைப்பதில்லை என்ன காரணம் உலகம் முழுக்க நம்முடைய தாத்தாமார்கள் நம்முடைய ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தா எல்லாமே இறைநேசர்களாக வாழ்ந்தார்கள் தக்குவாதாரர்களாக இருந்தார்கள் துவா கேட்டால் உடனே மழை பொழியும் ஆனால் இன்றைக்கு அந்த நல்லவர்களை பார்ப்பது கடினமாகிவிட்டது என்ன காரணம் நாம் செய்கிற பாவங்கள் சிலுவ யுத்தம் சலாஹுத்தீன் அக்யூபி ரமத்துல்ல வைத்து முக்கத்தசுக்காக போராடியவர்களில் அவர்களும் ஒருவர் இன்றைக்கு வைத்துல் முக்கத்தசினுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் எண்ணி பார்க்க கதவைப்பட்டு வயிற்று முக்கந்தசுக்காக போராடுகிறார்கள் ஒரு செய்தி கிடைக்கிறது இவர்களிடத்திலே படை சோல்ஜர்கள் குறைவாக இருக்கிறார்கள் கடல் மார்க்கமாக எதிரிகள் வருகிறார்கள் உங்களை அழிப்பதற்காக தயாராகிவிட்டார்கள் என்ற செய்தி வினைக்கிற பொழுது இவர்கள் நேரடியாக வைத்துள் முக்கந்தசுக்கு சென்றார்கள் இரவிலே இஷாவுக்கு பின்னால் தப்பீர் கட்டி தொழுகிறார்கள் பாதுகாக்காவிட்டால் இந்த வைத்துள் முக்கந்த நஷ்டமாகிவிடும் எதிரிகளின் கைக்கு சென்று விடும் பிரபு என்று காலை வரை அழுகிறார்கள் சுருக தொழுகை உடுத்துவிட்டு கண்ணீரை துடைத்துக் வெளியே செல்லுகிற பொழுது அப்துல்லாஹித்து அடைகின்றவர் இவர்களை பார்த்து ஒரு பார்வை பார்த்துவிட்டு சொன்னார்களாம் ஒரு பார்வை பார்த்துவிட்டு சொன்னார்கள் சலாமுத்தீன் ஐயூபி உன்னுடைய கண்ணி எதிரிகளின் கப்பலை மூழ்கடித்து விட்டது உன் கண்ணி எதிரிகளின் கப்பலை மூழ்கடித்து செய்தி வருகிறது வந்தவர்கள் கடையிலே மூழ்கிப் போனார்கள் சொல்லுவார்கள் சலாமுத்தீன் அயூபி என் வாழ்க்கையில் இவருடைய நெருக்கம் எனக்கு கிடைத்ததற்கு காரணம் நான் பாவ கிடை விட்டு வார்தேன் என்றார்கள் நான் மட்டுமற்றை கழுகவில்லை தொருகவில்லை என்று சொன்னால் ஆடம்பர வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தால் எனக்கு அந்த அப்துல்லாஹி முகாசிமி கிடைத்திருப்பாரா அந்த நல்ல மனிதன் கிடைத்திருப்பாரா என்று அக்கணாய்த்துக் கொள்கிறார்கள் சலாபத்தினூபி ஒரு மனிதன் பாவம் செய்தால் நல்லவர்களின் தொடர்பு கிடைக்காமலேயே வேண்டும் ஐந்தாவதாக பாவம் செய்தால் பெருமை சலல்லா பலிசரம் சொல்கிறார்கள் சிக ஆரோக்கியம் குறைந்து போய்விடுவோம் நீங்க நாற்பதுல போயிருந்த நாற்பத்தஞ்சு போயிருந்து போயிருது அட்டாக்கீடு பெருமையா பேசுகிறாங்க யாருக்குமே தொல்ல கொடுக்காம போயிட்டாருமா அப்படின்னு பேசிக் கொள்கிறோம் அல்ல அவருக்கு நல்ல சொல்கத்தை கொடுக்கலாம் அதே நேரத்தில் அன்புக்குரியவர்களை ஆயுளிலே குறைவை அல்லாஹ் தலை ஏற்படுத்தி விடுவார் பாவங்கள் என்பது ஆயுளை குறைத்துவிடும் சொல்லிக்காட்டுகிறார்கள் முர்ஷி ஆலா இவர்களின் வரலாறுகளை கொஞ்சம் பார்க்க தொண்ணூறு வயதை கடந்த கிழட்டு சிங்கம் முர்ஷி ஆலா தொன்னூறு வயதை கடந்தவர்கள் இவர்கள் என்ன அமல் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக மாணவர்கள் தேனைக்களை போன்ற ஈக்களை போன்ற வட்டப்படுவார்கள் மாணவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் பல நாள் பார்த்திருக்கிறோம் அதுவும் அமலா பாதத்திலே குறிப்பாக பார்த்திருக்கிறோம் இப்தாருக்கு வருவார்கள் மகரிம தொழுகைக்கு வந்தால் அந்த ஒழுவை கொண்டே தராதிகையும் தொழுவார்கள் வயசு தொண்ணூறு எல்லாமே துவண்டு போன காலம் தொண்ணூறு வயதிலே இசாவை தொழுவார்கள் அதற்கு பிறகு தகச்சத்து வரை பொழுது இருப்பார்கள் சகறு செய்வார்கள் அதே ஒழுவிலேயே சுகையும் தொழுவார்கள் முடித்துவிட்டு இசராத்தையும் தொழுவார்கள் நாங்கள் ரமலான் முழுவதும் பார்த்தோம் இதே நிலை இந்த ஆரோக்கியம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்கிற பொழுது முருசிடி ஆழம் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா இந்த ஆரோக்கியம் நான் பாவத்தை விழுவதால் கிடைத்தது என்றார் நான் அறிந்து எந்த பாவமும் செய்யவில்லை அதனால் கிடைத்தது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் ஆரோக்கியம் வேண்டுமா டாக்டர் நீங்க வாக்கிங் போங்க உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துடும் வாக்கிங்லே மூத்தா போன நிறைய பேர் இருக்காங்க போயிட்டே இருந்தார்கள் மூத்தா போயிட்டாரு வாக்கிங் ஆரோக்கியத்தை கொடுத்து மருந்து மாத்திரைகள் மட்டும் ஆரோக்கியத்தை வழங்கிவிடுமா எத்தனையோ மருந்து மாத்திரை சாப்பிடுகிறார்கள் தாக்கே சொல்லுகிறார் மருந்து மாத்திரையை சாப்பிடுங்கள் உங்களுடைய கடவுள் பார்த்துக் ஆரோக்கியத்தை எது கொடுக்கிறது பெருமானார் செலிவர் செலம் அனுபவ பாடம் சொல்லுகிறார்கள் ஆரோக்கியம் வேண்டுமா பாவங்களை விடுங்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு இந்த பாவம் இருக்கிறதே அடுத்த பொருளையும் பாதிக்கும் என்றார்கள் பெருமளார் செலா கொலிவசலம் ால மற்றவர்களும் பாதிக்கப்படும் மனிதர்கள் மட்டுமட்ட மற்ற பொருட்களும் பாதிக்கப்படும் என்றார்கள் வரலாறுகளிலே பார்க்கிறோம் அல்லவா ஒரு அரசின் ரோந்து வருகிறார் தன்னுடைய பணியாளர்களை எல்லாம் பார்க்கிறார் தன்னுடைய ஜாவிதாத்துக்களை எல்லாம் பார்க்கிறார் தோட்டம் துறவுகளை பார்க்கிறார் ஒரு இடத்திலே ஒருவருடைய தோட்டத்திலே மாதுளம்பளம் அருமையாக காய்த்து கொண்டிருக்கிறது இவருக்கு கடுமையான தண்ணீர் தாகம் மாதுளை கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று தோட்டக்காரர்களிடத்தில் கேட்க அவர் வந்து பறித்து கொடுக்கிறார் ஒரு பழத்தை சாப்பிடுகிற பொழுது ரொம்ப இனிப்பாக இருக்கிறது உடனே அரசுக்கு புத்தி மாறுகிறது அரசிற்கு புத்தி மாறுகிறது இவ்வளவு இனிப்பாக இருக்கிறது இந்த தோட்டத்தை அவேஸ் பண்ணிட வேண்டியதுதான் இந்த தோட்டத்தை நாம சொந்தமாக்கிற வேண்டியதுதான் என்று நினைத்துக் கொண்டு மனதிலே நினைக்கிறார் இன்னொரு பழத்தை பறித்து வர சொல்லுகிறார் அதே மரத்திலே பக்கத்தில் இருக்கிற பழம் பறித்து கொடுக்கப்படுகிறது இந்த பழம் கடுமையான கசப்பாக இருக்கிறது என்னங்க ஒரே மரத்தில் ஒரு பழம் இனிப்பாக இருக்கிறது இன்னொரு படம் கசப்பாக இருக்கிறது என்கிற பொழுது தோட்டக்காரர் சொன்னார் இறைநேசராக இருந்தால் அவர் சொன்னார் அந்த தோட்டக்காரர் அரசே உங்கள் உள்ளம் மாறிவிட்டது அதனால் கசப்பாக இருக்கிறது உள்ளம் மாறிவிட்டது அதனால் அந்த பழத்திற்கு எஃபெக்ட் அளித்திருக்கிறது அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க ஒரு மனிதனுடைய எண்ணம் என்னவோ அதுதான் பாதிப்பு ார் அடுத்தும் சொன்ன தசல்லுக்கும் சைத்தான் ஒரு மனிதன் பாமசியை ஆரம்பித்து விட்டால் அல்லாஹு சைத்தானை சாட்டிவிடுகிறான் குரானிலை அல்லாஹ் சொல்கிறார் அண்மன் யார் அல்லாஹுவி நினைப்பதை விட்டுவிட்டு வாடுகிறான் அல்லாஹினுடைய நினைப்பு யார் வாழுகிறானோ நுக்கஜிது சைத்தார் அல்லா சொல்லும் ரொம்ப அழகாக குரானினை சொல்கிறார் நுக்கஜி துகுத்தார் அவனோடு சைத்தானையும் போட்டு நான் கத்தி வச்சிறேன் நுக்கையில் கைது செய்து விடுகிறேன் என்கிறார் அல்லா சைத்தானை நம்மோடு கைது செய்து விட்டார் என்ன நடக்கும் ஏதாவது ஒரு நல்லதை செய்வானா செய்யவிட மாட்டான் அந்த இருபத்தி ஒரு இன்ச்சு டிவி வாங்கலாமா அப்படிமா சரி போகலான் போயிடும் துணி எடுக்க போகலாமா இருபத்தி ஒரு நாள் தரா ஒரு நாள் தானே கூட்டு போயிடுவான் பாவங்கள் இருக்கிறதே பாவங்கள் செய்ய செய்ய அல்லா சைத்தானை தூக்கி இணைத்து விடுவான் வாழ்நாள் முழுக்க இந்த சைத்தான் தான் இவனுக்கு நண்பனாக இருப்பான் இதை நான் ஏற்பாடு செய்துள்ளேன் போய்விடும் வளர்களிடத்திலிருந்து மகரூமியை தேவிடும் என்று சொல்லு வாய்ப்பைவில்ால் ஏற்படுகிற உலகத்தில் நடக்கிறிகழ்வுகள் மறு உலகத்தில் என்ன நடக்கும் இதையும் பெருமான பார்த்து வந்து சொல்லுகிறார்கள் பெருமானா சலாஹ்லம் மின்னுக்கு மேலையும் பார்த்தவர்கள் பெருமானார் மண்ணுக்கு கீழையும் பார்த்தவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் பகுதி கபரின் வாழ்க்கை அதற்கு பிறகுதான் ஒரு சகாபியின் வரலாற்றைகளிலும் இடம்பெற்றியதாவுக்காக பூமியிலே கால் வைக்க இடமில்லை என்றார்கள் அவ்வளவு அழைப்புகள் என்றார் சாவிக்கு ஜனாகா தூருவதற்காக வந்தவர்கள் பூமியிலே கால்வைக்கு இடமில்லை எப்படி இருக்கவர்கள் ஜனாதா தூக்கிக் கொண்டு செல்கிற பொழுது பறவைகளெல்லாம் அவர்களுக்கு உடைவழித்தலாம் வெயில் பட்டுவிடக்கூடாது என்று இவ்வளவு பெரிய சகாவில் வைக்கிற பொழுது மூடப்பட்டவுடன் பெருமானார் அழுகிறார்கள் சகதை என் தோழரை கவரு நெருக்குகிறதே என்றார்கள் என் தோழரை கவரு நெருக்குகிறதே என் தோழரை கவர் நெருக்குகிறதே அப்பா அவரின் கவரின் வேதனையிலே சாக்கு கவரின் வேதனையிலே சாக்கு கவரின் வேதனையிலே சாக்கு என்று போமான் நபிகள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இவ்வளவு உத்தமமானவர்களையே கவுர் ஒரு ஆட்டு பார்த்து இருக்கிறது என்று சொன்னால் நாம் எல்லாம் எம்மாத்தோம் பெருமானார் சொல்கிறார்கள் பாவத்தை ஒட்டுவிடுங்கள் இல்லை என்றால் கபர் உங்களை பெருமனார் சரலா ஒரு சில ஒரு கனவு காணுகிறார் நாயகத்தினுடைய கனவு எல்லாம் உண்மை நமிமார்களுடைய கணவு என்றைக்குமே பொய்யா ஒரு பழக்கம் இருக்கிறது கனவு காண்பதை மறுநாள் தலையிலே சொல்லுகிற பழக்கம் நாயகத்திற்குரிய பழக்கம் பெருமானார் கனவு காணுகிறார்கள் ஒருவர் உறக்கிக் கொண்டிருக்கிறார் அது இன்னொருவர் அவர் தலையிலே கல்லை போட்டு கொள்ளுகிறார் இப்படி ஒரு கனவு நிறுவனர் சரல்லா புலவர் சிலர் மீண்டும் உறங்குகிறார்கள் இன்னொருவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் செல்லுகிற பொழுதே பார்க்கிறார்கள் இன்னொருவர் உறங்குகிறார் இன்னொருவர் கத்தியை வைத்த அவருடைய தடையை அரைத்திக் கொண்டிருக்கிறார் உயிரோடைய அரைத்திக் பெருமானா சொல்லல்லா பலிவசலம் அதையும் கடந்து செல்கிறார்கள் இதெல்லாம் கடவிலே நடக்கிறது அதையும் கடந்து செல்கிறார்கள் ஒரு மனிதர் கொடூரமான தோற்றத்திலே அமர்ந்திருக்கிறார் கொடூரமான தோற்றத்திலே அமர்ந்திருக்கிறார் அவரையும் பெருமானார் கடந்து செல்கிறார்கள் பிறகு ஒரு அழகான தோட்டம் வருகிறது அந்த அழகான தோற்றத்திலே உயரமான ஒரு மனிதர் அமர்ந்திருக்கிறார் அந்த மனிதரை சுற்றிலும் நிறைய சிறுவர்கள் இளைஞர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த உயரமான மனிதர் சொல்லுகிறார் நவீ முகமது இந்த குன்றிலை ஏறி பாருங்கள் என்றார் பெருமானா செல்லல்லா பொலிவுசெலம் குன்றிலே ஏறுகிறார்கள் பார்க்கிறார்கள் ஒரு அழகான மாளிகை இருக்கிறது அந்த மாளிகைக்குள்ளே பார்த்தால் சில மனிதர்கள் ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் பகுதி அவர்களுக்கு கருப்பாக இருக்கிறது ஒரு பகுதி வெள்ளையாக இருக்கிறது இன்னொரு பகுதி கருப்பாக இருக்கிறது சொல்லப்படுகிறது இந்த தண்ணீரிலே போய் குளித்து விட்டு வாருங்கள் இந்த கிணற்றிலே போய் குளித்து விட்டு வாருங்கள் இந்த ஆற்றிலே போய் குளித்து விட்டு வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது குளித்து விட்டு வருகிறார்கள் முழுவதும் வென்மையாகி விடுகிறார்கள் பெருமானார் சல்லல்லா வலிவு செல்ல வேண்டவர்கள் விழித்துக் கொள்கிறார்கள் மறுநாள் காலை சுமூகம் தொழில் பெருமானார் சலல்லா வலிவு செல்ல பண்ணவர்கள் பெருமானார் சலல்லா வலிவு செல்ல வந்தவர்கள் சகாபாக்களுக்கு சொல்கிறார்கள் யாரெல்லாம் கனவு கண்டீர்கள் என்று சொல்லி அந்த கனவுக்கு விளக்கம் சொன்ன நாயகம் நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொல்லிவிட்டு பெருமாநா செல்லாட்டு ஒரு மனிதன் ஒரு மனிதன் கொள்ளப்படுவான் எப்படி கல்லை தூக்கி போட்டு கொல்லப்படுவான் தெரியுமா ஓரினச் சேர்க்கையால் என்றார்கள் உலகத்திலே யார் ஒரு ஆணோடு ஆணுவோரும் உணர்கிறார்களோ அவர்கள் நாளை வறுமையில இப்படித்தான் கொடுக்கப்படுவார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் கழுத்தை அறுத்தானே அது என்ன தெரியுமா வாக்குறுதி மீறியவன் நாளை மறுமையில் அவனுடைய கழுத்து அறுக்கப்படும் என்றார்கள் நீ வா சாயங்காலவா நான் கடை போட்டு வச்சிருக்கிறேன் கொடுத்தர்றேன் அவன் சாயங்காலம் போய் நிற்கும் போது நாளைக்கு காலையில வா நாளைக்கு காலையில போய் நிற்கும் போது நாளைக்கு சாயங்காலவா மாற்றி மாற்றி மாற்றி மாற்றி வாதா கொடுக்கிறார்களே இவர்கள் நாளை மறுமையிலே அறுக்கப்படுவார்களே என்றார்கள் பயங்கரமான தோற்றம் உள்ள மனிதர் யாங்கிரியமா அவர் தான் பெருமானார் சொல்கிறார்கள் வேறு யாரும் இல்ல ஜகன்னுடைய நரகம் என்றைக்கு படைக்கப்பட்டதோ அன்றைக்கே மாணிக்கும் படைக்கப்பட்டு விட்டார் அன்றிலிருந்து இன்று வரை அவர் சிரித்ததே இல்லை என்றார்கள் பெருமானார் ஒருத்தர் ஒரு நாள் வீட்டில் சிரிக்கல அந்த வீடு எப்படி இருக்கு என உழுந்து ஒரு நாள் சிரிக்கவே இல்லை அல்லது ஒரு சபையில் போய் ஒரு காக்கில் இங்கி சாப்பிட்ட மாதிரி உட்கார்ந்து பாருங்க அந்த சபை எப்படி இருக்கும் வாழ்க்கை இல்லை சிரித்ததே இல்லை அப்ப அவங்களை எப்படி இருக்கும் இந்த தோற்றத்திலே நான் மாணிக்கை பார்த்தேன் அதை கடந்து செல்லுகிற பொழுது ஒரு அழகான தோற்றத்தை கண்டேனே அதுதான் சொர்க்கம் அதுதான் சொர்க்கம் அந்த சொர்க்கத்திலிருந்து ஜன்னத்தில் என்ற சொர்க்கத்தில் இப்ராஹிம் அலிக் வசலாம் நான் கண்டேன் உயரமான மனிதர் இப்ராஹிம் அலிகலாம் அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அவர்கள் உயரமான இடத்திலிருந்து பாருங்கள் என்று சொன்னார்களே நான் பார்த்ததுதான் அது என்ற சொர்க்கம் அந்த சொர்க்கத்திற்குள்ளே சில மனிதர்கள் இருந்தார்கள் தாரத்திரியமா ர்க்கத்திற்கு சென்றவர்கள் அதனால் தான் பாதி வெண்மையாக இருந்தது பாதி கருப்பாக இருந்தது மாபுள் விட்டு வாங்கப்பட்டது பிறகு அவர்கள் புனிதர்களாக மாறினார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த பாவங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் சேர்க்கையை நீங்கள் விட்டுவிடுங்கள் வாழ்க்கையிலே போய் சொல்லுவதை நீங்கள் சென்றும்பா ஒவ்வொருவராக சொல்லிக் காட்டுகிறார்களே இப்படித்தான் நடக்கும் என்று பார்த்துவிட்டு வந்து அனுபவ பாடம் நடத்துகிறார்கள் பெருமானார் கொடுக்காதவர்கள் எப்படி இருப்பார்கள் பெருமானால் சொல்லுகிற பொழுது அழகாக சொன்னார்களே வெள்ளியையும் தங்கத்தையும் உருக்கி வாயிலை ஊத்தப்படும் அவனுடைய பின்பகுதியின் வழியாக அவன் ரத்தமாக வடிந்து கொண்டிருப்பான் இந்த நிலையில் நாளை வறுமையில் அவன் நரகத்திலே வேதனை செய்யப்படுவான் பெருமானார் சதல்லா பழிவேசலம் சொன்னார்கள் எத்தனை பேர்கள் ார்கள்றிடுவாராம் பெ அளவுக்கு சிறியர்களாக மாறிடுவார்கள் அவர்களை மற்றவர்கள் எல்லாம் செல்வார்கள் ஏன் இந்த தண்டனை என்று பெருமானார் இவர்கள் உலகத்திலே வாடுகிற பொழுது பெருமை அடித்து வாழ்ந்தவர்கள் பெருமை அடித்து வாழ்ந்தவர்கள் வாடுகிற பொழுது பெருமையாக இருந்த காரணத்தினால் அல்ல அவர்களை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எறும்புகளை போன்றாக்கி மற்றவர்களை விதிக்க வைத்தார் இன்றைக்கு பெருமையில் நாமல் பெருமையை விட வேண்டும் என்ற பாடத்தை பெருமானார் இவர்கள் நொண்டி செல்வதைப் போன்று காணில்லாதவன் செல்வதைப் போன்று தவறு தவறு செல்வார் பின்னால் ஒருவன் சாட்டையை வடித்து கொண்டே நெருப்பு சாட்டையால் அடித்துக் கொண்டே இருப்பார் சிவரையில் அடைய சிலாமிடத்தில் இவர்கள் யார் என்று கேட்கிற பொழுது இவர்கள் நீதியிலே சரியாக நீதம் செலுத்தாதவர்கள் ஓரவஞ்சமாக பணத்தை வாங்கிக் நீதி செலுத்தியவர்கள் அதனால் இவர்களை அடிக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் பார்த்தால் ஒருவர் நொண்டி நொன்றி நடந்து கொண்டிருப்பார் இவருக்கும் வேதனை கொடுக்கப்படும் என்ன வேதனை இவருடைய ரெண்டு காதிலேயும் நெருப்பு செருப்பை போடப்பட்டு தலையில் வழியாக மூளை வலிந்து கொண்டிருக்கும் விட்டுவிட்டு ஒரு மனைவியோடு இன்னொரு மனைவியை துன்பப்படுத்தியவர் அவர்களுக்கு தொல்லை கொடுத்தவர் சொல்லப்படுகிறது பெருமானார் சிலர்களுடைய தலைமுடியை எடுத்து இழுத்து பின்னால் இழுத்து காணியை கட்டி கடுமையாக வேதனை செய்யப்படுகிறது இவர்கள் யார் என்று கேட்கிற பொழுது இவர்கள் தான் இல்லாமல் அடுத்த அந்நி ஆடவர்களிடத்தில் சகஜமாக பேசிய பெண்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது ஒரு பெண்மணியினுடைய பார்த்து வந்து பெரிய மீன் மீனுக்கு சொல்லவே போன்று பெருமானார் இந்த சமுதாயத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள் எடுக்கவில்லை என்று சொன்னால் சிறுமீன் கஷ்டப்பட்டதை போன்று மேலே சென்று மனித நிலத்திலே மாற்றுவதைப் போன்று அப்புள்ள ஆளுமையின் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எனவே திருமானார் சொன்ன அனுபவ பாடங்களை வாழ்க்கையில் எடுத்து அவ்வாவினுடைய மனதிலே கொண்டு வாழ்ந்து சிறக்க வல்லோ நல்லா வாய்ப்புகள் நம்புவானாக தராவீக தொழுகை சம்பந்தமான மசாயி தராவீக தொழுகை எப்படி இருவதற்காக வந்துச்சு ஒரு முப்பது ர காத்தா தொள்ளலாமல அல்லது ஒரு பன்னெண்டரைக்காத்தா தொழுது கெல்லாமல ஒரு இருபத்தி ரெண்டரை காத்தா தொழுது கெல்லாமல அது என்ன இருபது ரத்தார் ஏற்படுத்துகிறார் குமரே பார்த்திரங்கள் எல்லா ஏற்படுத்துகிறார்கள் எதனால் ஏற்படுத்துகிறார்கள் என்றால் ஒரு மனிதன் பெருமானா செடல்லா கொலிவசலத்திற்கு வகி வரும் ஒரு வருஷம் உள்ளா வர்ற வகிய பெருமானா செடல்லா கொலிவசலத்துக்கு ரமலான் மாதத்துல சிவராயில் அணிகலாம் திருப்பி ஓதி காட்டிக்குவாங்க ஒரு வருஷம் புல்லா உள்ளத திருப்பி ஓதி காட்டுவான் அந்த ரமலான் நமக்கு இதை போன்று உமர் அலிகர்லா அபுத்தல் அவர் ஆய்வு செய்கிறார்கள் ஒரு நாளைக்கு பரலான ரக்காத்துக்கள் மொத்தம் பதினேழு பதில் இருந்து நீங்க இஷா வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினேழு ரக்காத்துக்கள் உத்திரவாஜிக்கு ஒரு மூணு ரக்கா இருபது ரெக்காத்து இந்த இருபதையாவது திரும்ப தொழ வேண்டும் இந்த இருபது அளவுக்காக வேண்டி இதையாவது திரும்ப ஒரு மனிதர் சுண்ணக்காக தொழ வேண்டும் என்பதற்காகத்தான் முறை பாரூக்கரில் எல்லாத்தலங்கள் அவர்கள் இருபதற்காகத்தை ஏற்படுத்தினார்கள் சரி இந்த தராவி தொழுகையே மத்த மாதங்கள்ல தொழுகலாமா அப்படின்னு கேட்கிறவங்களாம் இருக்கிறாங்க தராவி என்பது ரமநாட்டுக்கு மட்டும் சொந்தமானது மற்ற மாதங்கள்ல தொழ முடியாது தொடவும் கூடாது தராவி என்றால் என்ன பொருள் தராவி என்றால் ஓய்வெடுத்தல் என்பது பொருள் நான்கு ரகத்துக்கு பின்னாடி சின்ன ஒரு ஓய்வு இருக்கா இல்லையா அந்த பெயரைத்தான் இந்த தலா விதிக்கு வைக்கப்பட்டிருக்கிற இன்னொரு மசாயில் இது இருக்கிறது சில பேர் சவுதிக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் கேட்கிறாங்க குரான் அங்கெல்லாம் ஆம்சா பார்த்துக்கிட்டே ஓதுறாரு அதே மாதிரி பார்த்துக்கிட்டே ஓதி இல்லாமே நபிமலுகவை பொறுத்து குரானை பார்த்துக்கிட்டே ஓதுனா தொடங்க பசாதா குரான் பார்க்காமல் ஓதப்பட வேண்டும் அந்த குரானை முழுமையாக நீங்கள் கேட்க வேண்டும் உள்ளத்தை எங்கேயோ வச்சுட்டு இருக்கக்கூடாது இன்னொரு மசாயில் ஒரு சிக்கலான பிரச்சனை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது நேரா வருவாங்க தராவிகள் நடந்துட்டு இருக்கோம் தராவிகளை வந்து தப்பில கட்டி நின்று தராவிகள் முடிச்சதுக்கு பின்னால் இஷா தொழுகல் தொழுகிறது இந்த தராவிக்குள்ள பணம் தராவி என்பது இஷாவுக்கு பின்னால் நடக்க வேண்டிய தொழுகை ஒரு மனிதன் இஷா தொழுதால் தான் தராவிக்கும் தொள்ள முடியும் இத்துருவாஜிக்கும் இஷா தொழுகாமல் ஒருவர் தராவி தொழுதால் அந்த தொழுகை வெறும் நஃபிலா காஜி உரிமை தவிர தராவிகாக ஆகாது தராவி என்பது சுண்ணத்தையும் ஆண்களுக்கு என்னவோ அதே நான் பெண்களுக்கும் சுண்ணத்தையும் கிஃபாயா ஆண்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் பெண்களுக்கு சத்தமா ஓதலாமா தனியா தொழுகிற பெண்கள் சத்தமா ஓதலாமா அது அவங்களுக்கு இஷ்டம் யாருமே இல்லை சத்தமா ஓதிக்கலாம் யாராவது இருந்தாங்கன்னாக்கா மோனமாக ஓதிக்கொள்ளலாம் இரண்டுக்குமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப நம்மளை பள்ளியாச்சாதிக்கு மருந்து தராமாங்க அப்படின்னா மக்குரு மார்க்கம் அதை வெறுக்கிறது அவர்கள் வீட்டிலே தொடுவதுதான் சிறந்தது பெண்களுக்கு வீடுதான் உகந்த வழி என்று மார்க்கம் சொல்கிறது அதே நேரத்துல யாராவது பெண்களுக்கு என்றே பெண்கள் ஆப்பிதாக்கம் இருக்கிறாங்க அவங்க இருந்தாங்கன்னா அவங்களே தொலை வச்சுக்கலாம் ஆனா முன்னாடி நீண்டு தொலை வைக்க முடியாது சப்புல நடுவுல இருந்துதான் பெண்மணி இமாமத்தை செய்ய முடியும் நம்ம இமாமத்தை செய்யற மாதிரி செய்ய முடியாது அல்லது ஒரு ஆண் துளவைக்கலாம் ஆணுக்கு பின்னால் இன்னொரு வாரியான ஆண் நிற்க வேண்டும் அதற்கு பிறகு திரைமறைவோடு பெண்கள் இருந்து துருதலாம் அர்த்தம் அணிந்திருக்கிறது சிலர் இப்படி ஒரு நினைப்பு வைத்திருக்கிறார்கள் தராவிக்கு வர்றதில்லை கடைசி மூணு நாள் குரான் முடிக்கணும் அதனால கடைசி மூணு நாள் வியாபாரிகளுக்கு கடைசி மூணு நாள் ஒரு ஆம்தாவை வச்சு மூணு நாள் சபீனா தொடுகி ஒரு குரானை முடிச்சிடற அன்புக்குரியவர்களே தராவி என்பது வேறு குரான் முடித்தல் என்பது வேறு ரெண்டு சுண்ணத்து தராவீக் என்பது முப்பது நாளும் தள்ள வேண்டும் குரானை ஓதுவது முப்பது நாளும் ஓத வேண்டும் குரான் முடிப்பது என்பது தனி சுண்ணத்து தராவீக் என்பது தனி சுண்ணத்து ரெண்டுமே அவலானிகள் நடத்த வேண்டும் என்பதும் ஆக்கம் சொல்கிறது ஒருத்தருக்கு நோங்க முடியாதுங்க ஆனா தொடுக முடியும் இவருக்கு என்ன வசார் விக்க முடியலையா கலாச்சியங்கள் கலாவும் முடியவில்லையா பிதியா கொடுத்த வேண்டும் தராவி முடிந்தால் கண்டிப்பாக தராவி தொழுதே தீர வேண்டும் இதை மார்க்க சொல்கிறது இந்த வித்ருவாஜிபு பிரச்சனை நிறைய வரும் வித்ருவாஜிபு தொழுதுட்டு வேற தொழுத தொழுது ஏன்னா வித்ருவாஜி தொழுது அதுக்கு பின்னாடி நாங்கள் எந்திரிக்கிறோம் தகச்சத்துக்கு எந்திரிக்கிறோம் தலஞ்சத்தும் தொழுகிறோம் வித்திருக்கு பின்னால் தகச்ச தொழுதலாமா சிறப்பு என்னவென்றால் தகஜ தொழுகிற வாடிக்கையும் வடமையும் இருந்தது என்று சிறப்பு கடைசியில அதனால ஒருத்தர் தகஜத்துக்கு எந்திரிச்சார் தாராளமாக தொழுகிறது தப்பில்லை மாதம் அல்லாத மாதத்திலே தகஜத்தை வாடிக்கையாக வைத்திருப்பவர்கள் கடைசியில் வித்திரை தொழுவது சிறப்பு அப்படி தொழுகாம ஒருத்தர் முன்னாடியே வித்திர தொழுதிட்டாரு பின்னாடி அபில்களை தொழுவதால் எந்தவிதமான தவறும் இல்லை எனவே மார்க்கம் சொன்ன முறைப்படி வாழ்ந்து சிறக்க வல்லோ நல்ல வாய்ப்புகள் எழுதுவானாக اللهم آمين سبحك يا الله يا رحمان يا رحيم اللهم بارك لنا في امورنا كلها يا رب العالمين اللهم بارك لنا في اعمالنا كلها يا رب العالمين ربنا اتمم لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير اللهم ربنا لا تدعنا في مقامنا هذا غم من الا غفرته ولا هم من الا فرجته ولا دين من الا قضيته ولا مريضه الا شفيته ولا حاجه الا قضيته ويسرته ها دا إنتهاء يا عركم الرحيم <سؤال> ربنا أتنا في الدنيا <سؤال> حسنا وفي الآخرة حسنا وكلنا دابنا صلى الله تعالى وسلم على آخر اتحي سيدنا محمد وعالي واصحابه والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله Oh.